இருபத்தாறு ஜலம் சம்பந்திய கும்பஸ் நாம சோ மு கிரகிரி தட்ச குடத்தில் இருக்கும் ஜலத்தை இந்த நாமசகசிரத்தினால் மந்த்ரிதமாக செய்து ஹேமுனே கிரகங்களின் வசப்பட்டவர்கள் மீது அதை அபிஷேகம் செய்ய வேண்டாம் அந்த க்ஷணத்திலேயே கிரகங்கள் நாசமடைந்துவிடும் ஒன்று முந்திய பிரயோகத்தில் சொல்லிய மாதிரி கும்பத்தின் முகத்தில் வாயின் மேல் கையை வைத்து நாமங்கள் அடங்கிய பாகத்தை சொல்ல வேண்டும் ரெண்டு கிரகங்கள் என்பது பால கிரகங்கள் முதலியவை பிசாசங்கள் துஷ்ட கெடுதலான ஸ்தானங்களில் இருக்கும் நவகிரகங்கள் என்று அர்த்தம் அவைகளால் கிரகஸ்தமாயிருப்பவர்கள் என்றால் அவர்களால் ஏற்படும் பீடையினால் பிராணனை விடக்கூட தயாராக இருப்பவர்கள் இருபத்தி ஏழு வசுதாசாகர வசுதா இருபத்தி சுதா மீலலிதா எஃப் படேன்நம் தின ஸ்ரீ லலிதாம்பிகையை சதா சமுத்திரத்தின் நடுவில் இருப்பவளாக தியானித்து எவனொருவன் இந்த நாமசகசிரத்தை கீர்த்தனம் செய்கிறானோ அவனுடைய அவனை பீடிக்கும் விஷமானது நாசமடைகிறது ஒன்று ஸ்ரீபுரம் எங்கெங்கு இருக்கிறதோ அங்கெங்கு ஒரு சுதாசாகரம் அமிர்த சமுத்திரம் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது சகுண பிரம்மோபாசனை செய்தவர்கள் அடைவதாகச் சொல்லப்படும் அபராஜிதம் என்ற நகரத்தில் அறமென்றும் புண்ணியமென்றும் இரண்டு சமுத்திரங்கள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது பிரம்மரந்த ஒன்று இருக்கிறது அவற்றின் நடுவில் அம்பாளுடைய ஸ்ரீபுரம் இருப்பதால் அவரவர்கள் அதிகாரியா இருப்பதற்கு தக்கவாறு சுதாசாகரத்தின் நடுவில் அம்பாள் இருப்பதாக தியானம் செய்து மனதால் அர்ச்சித்துடன் அந்த பிரயோகத்தை செய்ய வேண்டும் ரெண்டு விஷம் என்பது ஸ்தாவர வஸ்துக்களால் ஏற்படுவதும் ஜங்கம பிராணிகளால் ஏற்படுவதுமான இருவகையான விஷங்களை குறிக்கும் மூணு இந்த பிரயோகமானது சாதாரணமாக பலனில்லாதிருக்க மாட்டாது இதற்கு மேல் முன்பு அடுத்தபடியாக சொல்லப்பட்ட புத்திர பிரதம் அபு அபுத்திராம் என்பதான பிரயோகத்தை பற்றி சொல்லுகிறார் இருபத்தி எட்டு வந்தியானாம் புத்திரலாபாய நாம சஹசிர மந்திரிதம் மலடாயிருப்பவர்களுக்கு பிள்ளை இல்லாதவர்களுக்கு பிள்ளை கிடைப்பதற்காக இந்த நாம நாமசகசிரத்தை மந்திரிதமான வெண்ணையை கொடுத்தால் நாமசக்திரத்தால் மந்திரதமான வெண்ணையை கொடுத்தால் கட்டாயம் புத்திரலாபம் ஏற்படும் ஒன்று வந்தியா என்ற பதமானது குழந்தையை பெறாதவள் குழந்தையை இழந்தவள் பெண் குழந்தையையே பெறுகிறவள் ஒரே பிள்ளையை பெற்றவள் அப்ரஜா மிருத பிரஜா ஸ்ரீ பிரஜா காகவந்தியா என்று நான்கு விதமான மலனிகளையும் குறிக்கும் ரெண்டு புத்திரலாபாய என்றால் பொதுவாக குழந்தை கிடைக்க வேண்டியதற்காக என்று அர்த்தமே தவிர பிள்ளை குழந்தையை கிடைப்பதற்காக என்று மட்டும் அர்த்தமில்லை ஆகவே பெண் குழந்தையை விரும்புகிறவர்களுக்கும் இந்த பிரயோகத்தில் அதிகாரம் உண்டு மூணு மந்த்ரிதமான வெண்ணையை வந்தியிடம் கொடுப்பதென்றால் அப்படி கொடுப்பதை அவள் சாப்பிடுவது சாப்பிடுவதை சொல்லப்பட்டது நாலு வந்தியாயிருப்பவள் உபாசனையுள்ளவளானால் அவளே இதில் சொல்லியபடி வெண்ணையை மந்திரித்து சாப்பிடலாம் அஞ்சு புத்திரலாபோ வம் என்பதனால் பிள்ளை பெண் என்ற இரண்டு விதமான சந்தான சம்பத்தும் நிச்சயமாக ஏற்படும் என்று சொல்லப்பட்டது இனிவரும் முப்பத்தைந்து ஸ்லோகங்களில் மேலே அடுத்தபடியாக சொல்லப்பட்ட புருஷார்த்த பிரதாயக்கம் என்ற பிரயோகத்தை சொல்லுகிறார் அதில் முதல் மூன்றாக த்ரிவர்க்கம் என்று சொல்லப்படும் தர்ம அர்த்த காமங்களில் காமம் என்பது கடைசியாக இருந்தாலும் தற்போது இதன் முந்தைய ஸ்லோகத்தில் புத்திர பிரதானம் என்ற பிரயோகத்தை பற்றி சொல்லப்பட்டிருப்பதாலும் அது ஸ்ரீயின் மூலமாகத்தான் ஏற்படக்கூடுமாகையாலும் அடுத்தாற்போல் ஸ்திரீவசியத்தை பற்றிய பிரயோகத்தை சொல்லுகிறார் இருபத்தொம்பது தேவ்யா பாஷேன சாம் சம்பத்தாம் ஆக்ருஷ்டாம் அங்குச்சேன தியாத்வாபீஷ்டாம் ஸ்திரியம் ராத்ரோ பட்டேன் நாம சகசிரகம் சாதகனானவன் தனக்கு இஷ்டப்பட்ட ஸ்திரீயை தேவனுடைய பாசத்தினால் நன்கு கட்டப்பட்டவளாகவும் தேவனுடைய அங்குஷத்தினால் இழுக்கப்பட்டவளாகவும் தியானித்து இந்த நாமசகிரத்தை கீர்த்தனம் செய்ய வேண்டும் ஒன்னு அதாவது தான் விரும்பும் ஸ்திரீயை அம்பாள் தன்னுடைய பாசத்தினால் கட்டி அங்குஷத்தினால் இழுப்பதாக அம்பாளை தியானம் செய்து கொண்டு நாமசகசிரத்தைச் சொல்ல வேண்டும் என்று தாத்பரியம் மந்திரத்தை ஜபிக்கும் அதனுடைய தேவதையை தியானிப்பது தான் இங்கு சொல்லப்பட்ட பதமானது அம்பாளை பற்றியதே தவிர அபீஷ்டமான ஸ்திரீயை பற்றியது அல்லேத் ஆவருத்தி செய்ய வேண்டும் அப்படி இரவு முழுவதும் நாமசக்திரத்தை திரும்ப திரும்ப கீர்த்தனம் செய்து கொண்டிருந்தால் ஏற்படும் பலன் என்னவென்றால் முப்பது அப்போது அந்த ஸ்திரீயானவள் அந்த புரத்தில் இருந்த போதிலும் தன்னுடைய உபாசகனுடைய சமீபம் வருவாள் ஒன்று அந்த என்பது வேறு புருஷர்கள் போகக்கூடாத இராஜாகிருகத்தில் இருக்கும் இடம் அப்பேற்பட்ட இடத்தில் அந்த ஸ்திரீ இருந்தாலும் இந்த பிரயோகத்தினால் ஆக்கர்ஷணம் பண்ணப்பட்டு இழுக்கப்பட்டு உபாசகனிடம் வந்து சேருவாள் என்று சொல்லப்பட்டது இனிமேல் த்ரிவர்கத்தில் காமத்திற்கு அடுத்தாற்போல் முந்திய முந்தியதான அர்த்தம் என்பதை கொடுக்கும் பிரயோகங்களை பற்றி சொல்ல ஆரம்பித்து அவற்றின் முக்கியமானதான ராஜா கர்ஷமான ராஜாவை வசப்படுத்தும் பிரயோகத்தை அடுத்தார்போல் சொல்லுகிறார் உன் ராஜா கர்ஷன காமே ராஜா வசத ீதேவி ராஜாவை ஆக்கர்ஷனம் தன்னிடம் இழுத்து வசப்படுத்துவது செய்ய விரும்பினால் அந்த ராஜா இருக்கும் இடத்தின் திக்கை நோக்கி ஸ்ரீதேவியின் துரங்கம் வாமம் ஆகிய தாவச பிரியமராஜம் சோஷம் சத்தியன அந்த ராஜா இவனுக்கு வசப்பட்டு குதிரையையோ யானையையோ ஏதிக் கொண்டு அருகில் வந்து தாசன் போல் வணங்கி தன்னுடைய ராஜ்யத்தையும் பொக்கிஷத்தையும் கொடுத்தே தீருவான் இதில் சந்தேகமில்லை உன்னை ராஜா என்பதில் ராஜாவை தன் வசப்படுத்த வேண்டுமென்ற விருப்பமுடையவன்தான் இந்த பிரயோகத்தை செய்யலாம் என்று சொல்லப்பட்டது மேலே சொல்லப் போகும் ஆறு பிரயோகங்களோவென்றால் அந்தந்த பலனை உத்தேசித்து செய்தால் சித்தியை கொடுப்பதும் தவிர உத்தேசமில்லை மல் செய்தாலும் சித்தியை கொடுப்பவைகளாக இருக்கின்றன இரண்டு ராஜா வசத திங் முகஹா தான் இருக்கும் இடத்திலிருந்து ராஜா இருக்கும் இடம் எந்த திங்கில் இருக்கிறதோ அந்த திரும்பிக் கொண்டு என்று அர்த்தம் மூணு திராத்திரம் மூன்று நாள் இடைவிடாமல் அகோராத்திரமாக பகலிரவு எல்லாம் என்று அர்த்தம் இதிலிருந்து நித்திய கர்மாவை சுருக்கிக்கொண்டு லௌகிக கர்மாவையும் அவசியமான அளவு மட்டும் செய்து கொண்டு இடைவிடாமல் இந்த நாம கீர்த்தனத்தை இருபத்தி மணி நேரமும் செய்ய வேண்டும் என்பது சொல்லப்பட்டது அதனால் இத்தனை ஆவருத்தி நாம கீர்த்தனம் செய்ய வேண்டும் என்பது சொல்லப்படவில்லை நாலே श्री देवी ஸ்ரீதேவீன தன் வசப்படுத்த விரும்பிய ராஜாவை அம்பாள் தன்னுடைய பாசத்தினால் கட்டி அங்குசத்தினால் இழுப்பதாக அம்பாளை தியானம் செய்வதில் ஈடுபட்டு நாம கீர்த்தனத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டது அஞ்சு இதற்கும் இதற்கு முந்தி சொல்லப்பட்ட ஸ்திரீவகா பிரயோகத்திற்கும் இரண்டு வித்தியாசங்கள் உண்டு அதில் நாலு ஜாமங்கள் அடங்கிய ஒரு ராத்திரி தியான காலமாக சொல்லப்பட்டது மேலும் கிழக்கு அல்லது வடக்கு திரும்பி உட்கார்ந்து கொண்டு கீர்த்தனம் செய்வது என்பது இஷ்டத்தை பொறுத்ததாக இருக்கிறது ராஜாகர்ஷண பிரயோக ால் மூன்று நாள் அகோராத்திரம் செய்ய வேண்டும் என்பதும் ராஜா இருக்குமிடத்தை நோக்கி உட்கார்ந்து கொண்டு நாம கீர்த்தனம் செய்ய வேண்டும் என்பதும் விசேஷமான நியமங்கள் ஆயினும் வாஸ்தவத்தில் நாம கீர்த்தனம் எவ்வளவு காலம் செய்ய வேண்டும் என்பதை பற்றித்தான் இந்த இரண்டு பிரயோகங்களுக்கும் வித்தியாசம் ஆகர்ஷணம் பண்ண வேண்டியவர்கள் இருக்குமிடத்தை நோக்கியே தான் ஆக்கர்ஷண பிரயோகத்தை செய்ய வேண்டும் என்பது இதர தந்திரங்களிலிருந்து ஏற்படுகிறது ஆகினால் தான் ஸ்திரீவசத்தை உத்தேசித்து செய்யப்படும் பிரயோகத்தின் போதும் வசப்படுத்த வேண்டிய ஸ்ரீயானவள் இருக்கும் திக்கை நோக்கிக் நாம கீர்த்தனத்தை செய்ய வேண்டும் என்பதும் அவற்றில் சொல்லப்பட்டிருக்கிறது என்று ஆரம்பித்து பிரமந்தேம் பாவ ஏம் யோஜனான நித்யா தந்திரத்திலும் குருகுல்லா படலத்தில் வித்யாம் திரையோ என்றும்னத்தில் தசாச்சிமுகோவ்வா ஸ்வயம் தேவிஸ்வரூபக என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது இதே மாதிரி தட்சிணாமூர்த்தி சம்ஹிதை முதலியவற்றிலும் சொல்லப்பட்டிருக்கிறது ஆறு சராஜா உபாசகன் எந்த ராஜாவை வசப்படுத்த உத்தேசித்திருக்கிறானோ அந்த ராஜா என்று அர்த்தம் ஏழு துரங்கம் வா மதங்கஜம் ஆருஹிய என்பதினால் அந்த ராஜாவானவன் மேலே சொல்லிய அபீஷ்டமான ஸ்திரீ வருவது மாதிரி வராமல் வெளிப்படையாக குதிரை அல்லது வந்து உபாசகனுடைய அடிபணிந்து அவன் கட்டளைக்கு வசப்பட்டவனாக ஆகிறான் என்று சொல்லப்பட்டது இவ்விதமாக ஆக்கர்ஷணத்தை பற்றிய பிரயோகத்தை சொல்லிவிட்டு அதை போன்ற வசீகரணம் முதலான ஷட்கர்மாக்களை பற்றிய பிரயோகங்களை பற்றி இனி சொல்லுகிறார் இந்த ஷட்கர்மாக்கள் சாந்திர் வஷ்யம் ஸ்தம்பனம் என்பதாக முதலியவற்றில் சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது சமாதானம் செய்தல் வசப்படுத்துதல் தடை செய்தல் பகை ஏற்படுத்துதல் உச்சாடனம் ஏவுதல் துரத்துதல் செய்தல் மரணம் உண்டாக்குதல் இவ்வாறே தவிர வேறு கர்மாக்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் அவையெல்லாம் இவற்றில் அடங்குவதாக இந்த ஷட்கர்மாக்கள் தான் பிரதானமானவை ரக்ஷாபோ நிதனம் பற்றி அதிகம் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் சௌபாகிய ரத் இருபத்தி மூன்றாவது தரங்கத்தில் பார்க்கவும் தன்முகாலோக மாத்திரேன முக்கிய லோகத்யே மு இந்த இரகசியநாம சாகஸ்திரத்தை எவனொருவன் தினந்தோறும் கீர்த்தனம் செய்கிறானோ அவனுடைய முகத்தை பார்த்தவுடனேயே மூன்று லோக்கங்களும் மயங்கிவிடுகின்றன ஒன்று நித்தியஷ தினந்தோறும் நித்திய கர்மாவிற்கு விரோதம் இடைஞ்சல் இல்லாமல் என்று தாத்பரியம் தவிர உயிருள்ள வரையில் இடைவிடாமல் பிரதி தினமும் சேர்த்து கொள்ள வேண்டும் ரெண்டு முகாலோக மாற்றேன ால் மோகனத்தை உத்தேசித்து உபாசகன் நாம கீர்த்தனம் செய்ய வேண்டும் என்பது தேவையில்லை என்றாலும் அவன் நித்தியமும் நாமகீர்த்தனம் செய்து கொண்டு வந்தால் மூன்று லோகத்தார்களும் அவன் முகத்தை பார்த்த மாத்திரத்திலேயே அவனுக்கு வசப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டது ஆகவே இந்த பிரயோகத்தில் நாம கீர்த்தனத்தை செய்யும் முன் சொல்லப்படும் சங்கல்பத்தில் லோகத்திரய மோகனார்த்தம் என்று சொல்வது தேவையல்ல என்பதும் ஏற்படுகிறது இதற்கு மேல் சொல்ப பிரயாசையினால் அதிக சிரமமில்லாமல் செய்யக்கூடிய பிரயோகங்களைப் பற்றி சொல்ல ஆரம்பித்து முதல் மாரண பிரயோகத்தைச் சொல்லுகிறார் முப்பத்தி நாலு நாம சாகஸ்ரம் சத்கிருத் பட்டதி பக்திமான் தே தஸ்யே சத்ரவஸ்தேஷாம் நிகந்தா சரபேஸ்வரஹாம் எவனொருவன் இந்த நாமசகசிரத்தை பக்தியோடு ஒரு தடவை கீர்த்தனம் செய்கிறானோ அவனுக்கு யார் சத்ருக்களோ அவர்களை சரபேஸ்வரர் நாசம் செய்கிறார் ஒன்று இதில் சக்ருத் படதி என்பதுடன் நித்யசஹா என்பதையும் சேர்த்து கொண்டு தினந்தோறும் ஒரு தடவை என்று அர்த்தம் சொல்ல வேண்டும் ரெண்டு சரபேஸ்வரர் என்பவர் சிவனுடைய அவதாரங்களில் ஒருவர் பூர்வம் விஷ்ணுவானவர் நரசிம்ஹ் சுபுவை சமஹாரம் செய்த பிறகு கோபம் தனியாமல் லோகங்களையே அழித்து விடுகிறவர் போலிருந்த போது பரமசிவனானவர் சரபரூபமிடுத்து நரசிம்மத்தை அடக்கியதாக லிங்க புராணம் காளிகா சொல்லப்பட்டிருக்கிறது நுர்சிம்ஹமானது மனிதன் சிம்ஹம் இரண்டும் சேர்ந்த ரூபம் சரபமானது மனிதன் சிம்ஹம் பக்ஷி மூன்றும் சேர்ந்த ரூபம் மூணு இதை அனுசரித்து நரசிம்ம பிரயோகங்களை திருப்பு ும் அடக்குவதற்கும் சரபாச சரபசாலு சரபசாலுவங்கள் என்ற பிரயோகங்கள் தந்திரங்களில் மிகவும் பிரசித்தமாய் சொல்லப்பட்டிருக்கின்றன மகா உக்ரமாக சொல்லப்படும் நிருசிம்ஹத்தையும் சமஹாரம் செய்ததிலிருந்து சரபமூர்த்தியே மார்க பிரயோ பிரயோகங்களுக்கு மிகவும் உத்தமமானவர் என்று ஏற்படுவதால் அவரையே இங்கு சொல்லப்பட்டது இதிலிருந்து இங்கனம் ஏற்படுவது என்னவென்றால் நான் இப்பேற்பட்ட பலவான சரபமூர்த்தியின் ஒத்தாசையை சம்பாப் சம்பாதிப்பதற்கு தனியான பிரயோகங்கள் சொல்லப்பட்டிருந்த போதிலும் ஸ்ரீ வித்யாபோசகன் அவரை தெரிந்து கொள்ளாமலும் அவரை குறித்து உபாசனைகள் செய்யாமலும் இருந்த போதிலும் சரபமூர்த்தியானவர் தானாகவே வந்து அவனுடைய சத்ருக்களை சமஹாரம் செய்து விடுவதாக சொல்லப்பட்டது ஆகவே சரபமூர்த்தியை உபாசிக்கிறவர்களை விட லலிதாம்பாளுடைய உபாசகர்களுக்கு எல்லையற்ற மகாத்மியம் ஏற்பட்டது அப்படி கில்லாவிட்டால் சரபமூர்த்தியின் பிரஸ்தாபமே இல்லாமல் தசிய ஏச என்பதாக சொல்லி இருக்கலாம் இதே இனி சொல்லப்படும் பிரத்யங்கிரா முதலினவர்களை பற்றியும் சொல்லப்பட்டதாக அறிய வேண்டும் அவர்கள் எல்லோரும் தாமாகவே ஒத்தாசையை செய்ய காத்து கொண்டிருப்பதாகவும் அவர்களை குறித்து அவன் தனியாக உபாசிக்க வேண்டியது தேவையில்லை என்றும் தாத்பரியம் முப்பத்தஞ்சு யாஸ்வயம் எவனொருவன் இந்த நாமசாகசரத்தை கீர்த்தனம் செய்கிறவனை குறித்து அபிசார கர்மாவை செய்கிறானோ அந்த கர்மாவை பிரத்யங்கரா தேவியானவள் தானாகவே திருப்பிவிட்டு அவனையும் கொன்றுவிடுவாள் அபிசார கர்மா என்பது தெரியாத எதிரினுடைய மரணத்தை விளைவிப்பது என யாகம் முதலியன சேயன யாகம் முதலியன ரெண்டு அவ்விதமான கர்மாவை ஒருவன் ஸ்ரீவித்யாபாசகனை குறித்து செய்தால் அப்போது அந்த உபாசகனுடைய வேண்டுதல் இல்லாமலேயே பிரத்யங்கரையானவள் தானாகவே வந்து அந்த கர்மாவை தடுத்து திருப்பி அந்த கர்மாவை செய்கிறவனையும் சமஹாரம் செய்துவிடுவதாக சொல்லப்பட்டது மூணு பிரத்யங்கரா தேவியானவள் அதர்வண வேதத்தில் சொல்லப்பட்ட பத்ரகாளி தேவதை பிரத்யங்கரையை குறித்து அதர்வண வேதத்திய மந்திரகாண்டத்தில் சௌகன சாகையில் முப்பத்திரெண்டு ருக்குகளும் பிக்பலாத சாகையில் நாற்பத்தி எட்டு இருக்கின்றன அவளை குறித்து செய்யப்படும் பிரயோகங்கள் நாரத தந்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றன நாலு சரவமூர்த்திக்கு பிரத்யங்கரா சூழினி இருவரும் பத்னிகள் என்றும் சொல்லப்படும் முப்பத்தாறு ஏ குரூர திருஷ்டியா பீக்ஷந்தே நாம சாகந்தான் குரு தேர்தண்ட எவர்கள் இந்த நாமசகசிர கீர்த்தனம் செய்கிறவனை கொடூரமான பார்வையுடன் பார்க்கிறார்களோ அவர்களை மார்த்தாண்ட பைரவனானவர் தானாகவே வெகு சீக்கரத்தில் குருடர்களாகச் செய்துவிடுவார் குரூர திருஷ்டா கோபத்தினால் சிவந்த கண்களுடன் ரெண்டு மார்த்தாண்ட பைரவரை பற்றி ஏற்கனவே வந்த மார்த்தாண்ட பைரவாராத்யா என்ற எழுநூற்றி எண்பத்தஞ்சாவது நாமத்தில் சொல்லியிருப்பதை பார்க்கவும் முப்பத்தி ஏழு தனம் யோகரதேசோரை நாம சாகசிரஜா பினான் எத்திர இந்த நாம சகஸ்திர கீர்த்தனம் செய்கிறவனுடைய தனத்தை எவனொருவன் திருடர்கள் மூலமாக அபகரிக்கிறானோ அவன் எங்கே இருந்தாலும் அவனை க்ஷேத்ரபாலர் கொல்லுகிறார் ஒன்று திருடர்கள் மூலமாக அபகரிக்கிறவன் என்று திருடர்களுடைய அரசனை சொன்னது அவனை கூட க்ஷேத்திரபாலர் சம்ஹாரம் செய்கிறார் என்று சொன்னதினால் சாமானியமான திருடனுடைய கதியை பற்றி சொல்ல தேவையில்லை ரெண்டு கஷேத்திரபாலரை பற்றி ஏற்கனவே வந்த க்ஷேத்ரபால சமர்ச்சிதா என்ற முன்னூற்றி நாற்பத்தஞ்சாவது நாமத்தில் சொல்லி இருப்பதை பார்க்கவும் முப்பத்தி எட்டு வித்யாசு குரு தேன் நாம தயவனம் சத்ய கரோதி நலீஸ்வரி எந்த வித்வானானவன் இந்த நாமசகசிர கீர்த்தனம் செய்கிறவனோடு வித்யைகளில் வாதம் செய்கிறானோ அவனுடைய வாக்கை நகுலீஸ்வரியானவள் உடனே ஸ்தம்பனம் செய்துவிடுகிறாள் உன்னு வித்யாசு சதுர்தச வித்யைகளில் அவையாவன ருக்யஜு சாம அத்தர்வண வேதங்கள் சிக்ஷா வியாக்கரணம் கல்பம் சந்தஸ் ஜோதிஷம் ருக்தம் என்ற வேதாங்கங்கள் மீமாசா நியாயம் புராணம் தர்மசாஸ்திரம் ஆக பதினாலு ரெண்டு வாதம் என்பது ஜல்பம் உளறுகிறது தாறுமாறாக பேசுகிறது விதண்டா வாதம் தப்பு கட்சியை பிடிவாதமாக சாதிப்பது இவைகளை குறிக்கும் மூணு வாக்குக்கு அதிபதியான தேவதைகளில் ஒருவளாக நகுலீஸ்வரியானவள் வாக்கை ஸ்தம்பனம் தடை கட்டிவிடுகிறது பண்ணும் சக்தியுடையவள் இதை பற்றி சொல்லி சொல்லியிருப்பதை பார்க்கவும் இவளுடைய மந்திரமானது ரிக்வேத ஆரண்யத்தில் சொல்லப்பட்டு பரசுராம கல்பசூத்திரத்திலும் எடுக்கப்பட்டிருக்கிறது பிரயோகங் பிரபஞ்சசாரம் முதலியவைகளில் சொல்லப்பட்டிருக்கின்றன முப்பத்தொன்பது எந்த ராஜாவானவன் இந்த நாமசகிர கீர்த்தனம் பண்ணுகிறவனிடம் பகை கொள்ளுகிறானோ அவனுடைய சதுரங்க சைன்யத்தை தண்டினியானவள் தானாகவே சம்ஹாரம் செய்கிறாள் ஒன்னு சதுரங்க பலம் கஜ கஜ ரத துரக பதாதிகளோடு கூடிய சைன்யம் ரெண்டு தண்டினி தண்டநாதா தேவியை பற்றி பூர்வ பண்டா பண்டாசுர யுத்தத்தை பற்றிய நாமங்களிலும் சொல்லியிருப்பதை பார்க்கவும் வாராகி தந்திரம் முதலியவைகளிலும் பிரசித்தமாக சொல்லப்பட்டிருக்கிறது மூணு சம்ஹரேத் சேனையில் இருப்பவர்களில் சிலருக்குள் பரஸ்பரம் கலகம் உண்டு பண்ணியும் சிலர்களை பிரிந்து போகச் செய்தும் சிலர்களை நாசம் செய்தும் இப்படி நானாவிதமாக அழித்து விடுவதாக சொல்லப்பட்டது ஆகவே இதில் வித்வேஷனம் உச்சாடனம் மாரணம் இம்மூன்றும் அடங்கியிருக்கின்றன இதற்கு மேல் அர்த்தப்பிரதமான இரண்டு பிரயோகங்கள் சொல்லுகிறார் நாற்பது லக்ஷ்மிவன் இந்த நாம சகசிரத்தை ஆறு மாதம் பக்தியுடன் கீர்த்தனம் செய்கிறானோ அவனுடைய வீட்டில் லக்ஷ்மியானவள் சாஞ்சல்யம் இல்லாமல் இடைவிடாமல் எப்போதும் இருப்பாள் ஒண்ணு அதாவது எவனொருவன் இந்த நாம சகசிரத்தை தினந்தோறும் ஒருத ஒரு தடவையாவது ஆறு காலம் பக்தியுடன் கீர்த்தனம் செய்கிறானோ அவனுடைய கிரகத்தில் லக்ஷ்மியானவள் சதா அவன் உயிருள்ள வரையில் வாசம் செய்கிறாள் என்று சொல்லப்பட்டது ரெண்டு லக்ஷ்மி சஞ்சல ஸ்வபாவடையவள் ஒரே இடத்தில் வெகுகாலம் இருக்க மாட்டாள் ஸ்வபரோது என்றபடி ஸ்வபாவத்தை விட்டுவிடுவது மிகவும் கஷ்டமான காரியமாக இருந்த போதிலும் இந்த ராமகீர்த்தனம் செய்கிறவனுடைய விஷயத்தில் லக்ஷ்மி தன்னுடைய சஞ்சல சுவாவத்தை கூட விட்டுவிட்டு அவனுடைய கிரகத்தில் எப்போதும் பிரசன்னமாக இருப்பாள் என்று சொல்லப்பட்டது நாற்பத்தி மூன்று முறையாக ஒரு மாத காலம் இந்த நாமசாகத்தை எவனொருவன் கீர்த்தனம் செய்கிறானோ அவனுடைய நாக்கின் நுனியாகிய ரங்கஸ்தலத்தில் சரஸ்வதி தேவியானவள் எப்போதும் நர்த்தனம் செய்து கொண்டிருக்கிறாள் உன்னு முந்தைய ஸ்லோகத்தில் சொல்லி ஆறு மாத காலத்திற்கு மாறாக ஒரு மாதம் என்றும் தினம் ஒருமுறை என்று சொன்னதற்கு மாறாக தினம் மூன்று தடவை என்றும் இங்கு சொல்லப்பட்டது அப்படி மூன்று தடவை செய்வதை ஒரே அடியாக சேர்ந்தாற்போல் செய்யலாம் அல்லது சந்தியாவந்தனம் மாதிரி மூன்று சந்தியா காலங்களில் காலம் ஒன்றுக்கு ஒரு ஆவருத்தி வீதம் செய்தாலும் செய்யலாம் ரெண்டு ரங்கம் என்பது நிறைய பூமி நாடக மேடை நர்த்தனம் செய்வது என்றால் ரங்கபூமி வேண்டுமாதலால் இங்கு உபாசகனுடைய நாக்கின் நுனியே ரங்கபூமியாக சொல்லப்பட்டது அங்கு எப்போதும் சரஸ்வதி தேவியானவள் தாண்டவமாடி கொண்டிருக்கிறாள் என்றால் அவனுக்கு சகல வித்தியைகளும் ஒரு சிரமமும் இல்லாமல் தெரிந்து ஒருபோதும் மறக்காமல் அவனுடைய வாக்கிலேயே குடிகொண்டிருக்கும் என்பது தாத்பரியம் சாதாரணமாக வித்யாபியாசத்தில் செய்ய வேண்டிய கோஷண குணனிக்கா பூர்வா பூர்வாவலோகேன ஏற்கனவே கற்றதை ஞாபகப்படுத்திக் கொள்ளுதல் பாடன என்பதானவைகள் அவனுக்கு தேவையில்லை என்று தாற்பயம் ஆயினும் வித்தியை கிடைத்ததற்கு குருவானவர் அத்தியாவசியமான காரணமாகையால் அவரிடம் அத்தியனம் செய்ய வேண்டியது அவசியமானது இவ்விதம் அநேக விதமான பிரயோகங்களை சொல்லிவிட்டு திரும்பவும் சிம்ஹாவலோகன நியாயமாக காமப்பிரதமான பிரயோகத்தை சொல்லுகிறாள் நாற்பத்திரெண்டு யே எஸ்வேரம் பட்டி ப்ஷம் அத்தன் துியமாட்ச மிருகாஷ்யஸ்தஸ்ய வீக்னா எவனொருவன் சோம்பல் இல்லாமல் இந்த நாமசகசிரத்தை தினமும் ஒருமுறையாக ஒரு பக்ஷம் கீர்த்தனம் செய்கிறானோ அவனுடைய பார்வையாலேயே சகல ஸ்திரீகளும் காமத்தின் வசப்பட்டு மோகமடைகிறார்கள் ஒன்று முந்தைய பிரயோகத்தில் சொன்னதற்கு மாறாக என்பதற்கு பதிலாக பக்ஷம் என்றும் த்ரிவாரம் என்பதற்கு பதிலாக ஏகவாரம் என்றும் இங்கு சொல்லப்பட்டது ரெண்டு அதந்த்ரித நித்ரை சோம்பல் களைப்பு இவை இல்லாமல் என்று அர்த்தம் இவை இல்லாதிருப்பது சாதாரணமாக எல்லா பிரயோகங்களை செய்யும் போது அவசியமானாலும் இந்த பிரயோகத்தை செய்யும் போது அவை கூடவே கூடாது என்று எச்சரிக்கை செய்வதற்காக குறிப்பிடப்பட்டு சொல்லப்பட்டது இதிலிருந்து இந்த பிரயோகமானது நடுராத்திரியில் செய்யப்பட வேண்டும் என்பது ஏற்படுகிறது மூணு இங்கு செய்த மாத்திரத்தால் அல்லது பார்த்த மாத்திரத்தால் என்பதான பதங்களினால் பதங்கள் இல்லாததினால் பிரயோகத்தில் ஆரம்பத்தில் சொல்லப்படும் சங்கல்பத்தில் ஸ்திரீனாம் வசி ரணார்த்தம் என்பதாக குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் இவ்விதம் அர்த்த காமங்களை கொடுக்கும் பிரயோகங்களை சொல்லிவிட்டு இனிமேல் தர்ம பிரயோகங்களை அநேக விதமான பிரகாரங்களால் சொல்ல நாம கீர்த்தனத்தை செய்வதனால் கிடைக்கக்கூடிய தர்மத்தை முதலில் சொல்லுகிறார் நாற்பத்தி மூணு நாம சாகசிரம் ஜென்ம மத்தியே சக்ருன்னு சர்வே முஷ்யந்தே சர்வகில் எவனொருவன் தன்னுடைய ஜென்மாவில் இந்த நாமசாகசிரத்தை ஒரு தடவையாவது கீர்த்தனம் பண்ணுகிறானோ அவனுடைய கண்ணுக்கு தென்படும் சகல பிராணிகளும் தங்களுடைய சமஸ்தமான பாபங்களிலிருந்து விடுவிக்கப்படுகிறார்கள் ஒன்று ஜென்ம இதுவரையில் சொல்லப்பட்ட யாவஜீனம் ஷண்மாசம் ஏக மாசம் ஏகபக்ஷம் இவைகளுக்கெல்லாம் மாறாக தன் ஆயுளில் ஒரு தடவை என்று சொல்லப்பட்டது இதிலிருந்தே ஒரு தடவை என்பது ஏற்பட்டாலும் உந்தி சொல்லப்பட்ட திரிவாரம் என்பதான சங்கை ஏற்படக்கூடாது என்பதற்காக சக்ருத் என்று குறிப்பிடப்பட்டது ரெண்டு தத் திருஷ்டி கோச்சர சர்வே அவனுடைய கண்பார்வைக்கு புலப்படும் சகல பிராணிகளும் என்று அர்த்தம் இனி தான தர்மத்தை பற்றி சொல்லுகையில் தானத்தினுடைய விசேஷமானது தானம் பெறுகிறனுடைய யோக்கியதை பொறுத்திருப்பதால் லலிதோபாசகனது தானம் பெறுபடி இருக்கும் யோகதையானது இந்த நாமசகசர கீர்த்தனத்தினால் ஏற்படுவதை பற்றியும் அப்பேற்பட்டவனுக்குத்தான் உபாசகன் தானம் செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் மேலே சொல்லுகிறார் நாற்பத்தி மே அன்னியம் நான்கே நான்கே பியஸ்துகதாச்சன எவன் ஒருவன் இந்த நாமசகஸ்திரத்தை அறிந்திருக்கிறானோ அந்த பிராமணனுக்குத்தான் அன்னம் வஸ்திரம் தனம் தானியம் இவைகளை கொடுக்க வேண்டும் மற்றவர்களுக்கு ஒருபொழுதும் கொடுக்கவே கூடாது ஒன்று இதிலும் பின்வருமாறு மூன்று ஸ்ரோ பின்வரும் மூன்று ஸ்லோகங்களிலும் தானத்தை பற்றி சொல்லுகையில் லலிதோபாசகனாக இருப்பவன் யாருக்கு தானம் கொடுக்கலாம் என்பதை பற்றி சொல்லப்படுகிறது ஸ்ரீதே வி பிரீத்தி மிச்சதா அடைய விரும்புகிறவனால் என்று பின்னால் சொல்லப்படுவதால் அவன் தானம் கொடுப்பதை பற்றித்தான் இந்த நியமங்கள் சொல்லப்படுகின்றன அவ்விதமான உபாசகனா இல்லாதவன் இங்கு சொல்லப்பட்டவர்களை தவிர பிறரிடமும் தானம் கொடுப்பதை பற்றி இதில் யாதொரு தடையும் மே பிராமணனுக்கு என்று அர்த்தம் சாம்பவி சக்கரம் ஏற்பட்ட போது அதில் சேர்ந்திருப்பவர்கள் எல்லோரும் த்விஜர்கள்தான் என்றும் ஒருவருக்கொருவர் ஜாதி வித்தியாசம் கிடையாது என்றும் சொல்லும் பிரவருத்தே சாம்பவி சக்ரே சர்வே வர்ணா திஜா தய என்பதான குலார் நவ தந்திர வசனம் இருந்த போதிலும் அது ஸ்ருதி ஸ்மிருதிகளில் சொல்லப்பட்டதான விஷயத்தை பற்றியது அல்ல யாக சமயத்தில் அஸ்பிருச்சத்தை தீண்டாமை கிடையாது என்று சொல்வது போல் சாம்பவி சக்கரம் ஏற்படும் சமயங்களின் சமயத்தை பற்றி அந்த வசனம் சொல்லப்பட்டது மூணு அன்ன முதலியவற்றால் தானம் கொடுக்கப்படும் வஸ்துக்கள் எல்லாம் குறிக்கப்பட்டன ஒன்று இந்த நாம சகசிரத்தின் போலி உபாசகர்களான பிராமணர்கள் அஞ்சு கதாச்சன கதாச்சன ஸ்ருதி ஸ்மிருதிகளில் சொல்லப்பட்ட யாகம் ஸ்ராத்தம் முதலானவைகள் செய்யும்போது கூட என்று தாத்பரியம் அந்த காலங்களில் கொடுக்கப்படும் தானங்கள் கூட உபாஸ்திபரர்களுக்குத்தான் கொடுக்கப்பட வேண்டுமென்பதாக சொல்லப்பட்டது நாற்பத்தஞ்சு ஸ்ரீமந்திரராஜம் யோவேதி ஸ்ரீசக்ரம் யக் சமர்ச்சதே யக்கீர்த்தயே தம்சத் பாத்திரம் விது எவன் ஸ்ரீ வித்தியை அறிந்திருக்கிறானோ எவன் ஸ்ரீசக்கரத்தை நன்றாக அர்ச்சிக்கிறானோ எவன் நாம சகசிரத்தை கீர்த்தனம் செய்கிறானோ அவனைத்தான் நல்ல பாத்திரமானவன் என்று அறிஞர்கள் தெரிந்து சொல்லுவார்கள் ஒன்று மந்திரராஜம் என்பது ஸ்ரீவித்யை ரெண்டு இங்கு மூன்று விசேஷனங்கள் சக்கரராஜார் தெரிவது ஸ்ரீவித்யை தெரிவது நாமசகசிர கீர்த்தனம் தெரிவது சொல்லப்பட்டன இவை மூன்றும் ஒருங்கே ஒருவனிடம் சேர்ந்திருந்தால் அவன் சத்பாத்திரன் மூன்றில் ஒன்றில்லாவிட்டால் தாரதமியம் மூன்றுமே இல்லாவிட்டால் பாத்திரம் என்பது இல்லவே இல்லை என்பது ஏற்படுகிறது ஆயினும் இதை சற்று யோசித்தால் அடியில் கண்டபடி ஏற்படம் மூணு பாத்திரமாயிருப்பதன் விசேஷணங்களாக இம்மூன்றில் ஒவ்வொன்று ஒவ்வொன்று உடையவராக இருப்பவர் மூன்று பேர்கள் இரண்டு இரண்டாக உடையவர்கள் ஒன்று ரெண்டு ஒன்று மூன்று பேர்கள் மூன்றையும் உடையவன் ஒருவன் மூன்றுமே இல்லாதவன் ஒருவன் ஆக பாத்திரமாயிருப்பவர்கள் ஏழு விதம் பாத்திரமே இல்லாதவன் ஒன்று ஆக மொத்தம் எட்டு பேர் இப்படி இருப்பதாக தோன்றினாலும் மந்திரராஜம் தெரிந்தவர்களுக்குள் சக்கரராஜார்த்தனம் தெரிந்தவன் என்பவன் அடங்கிவிடுவதால் அதாவது மந்திரராஜம் தெரிந்தவன் ான் சக்கரராஜமும் தெரிந்தவனாக இருக்க இருக்கக்கூடும் என்பதால் சக்கரராஜம் மட்டும் தெரிந்தவன் ஒருவன் என்பது கிடையாது அதே காரணத்தால் சக்கரராஜம் நாம கீர்த்தனம் இவ்விரண்டுமே தெரிந்தவன் ஒருவன் என்பதும் கிடையாது ஆகவே மேலே சொல்லிய பிராமணர்கள் எட்டு பேர்கள் வாஸ்தவமாக ஆறு விதமானவர்கள் தான் இருக்கக்கூடும் அவர்களின் மூன்று குணங்களையும் உத்தமன் சக்கரம் மந்திரம் நாமம் மந்திரம் இந்த இரண்டு இரண்டு உடையவர்கள் இருவர் இவ்விருவர்களுக்குள் சக்கரம் மந்திரம் தெரிந்தவனை விட நாமம் மந்திரம் தெரிந்தவன் தான் சிரேஷ்டமானவன் மந்திரம் மட்டும் அல்லது நாமம் மட்டும் தெரிந்த இருவர்கள் அறுத்தபடியானவர்கள் அவ்விருவர்களுக்குள் நாமம் மட்டும் தெரிந்தவனை விட மந்திரம் மட்டும் தெரிந்தவன் மேலானவன் ஏனென்றால் நாம கீர்த்தனம் செய்யக்கூடுமானாலும் மந்திரம் தெரியாதவன் நாம கீர்த்தனம் செய்வதற்கு அதிகாரம் கிடையாது அப்படி இருப்பவன் நாமகீர்த்தனம் செய்தால் அது வேதத்தியானம் செய்த மாதிரி பிரயோஜனமற்றதாக இருக்கும் மூன்று குணங்களுள் ஒன்றுமே இல்லாதவன் பாத்திரமே இல்லை நாற்பத்தாறு தஸ்மை தேயம் ஸ்ரீதேவி ஸ்ரீதேவியின் பிரியத்தை அடைய விரும்புகிறவன் பாடுபட்டாவது அம்மாதிரியான சத்பாத்திரனுக்கு தானம் செய்ய வேண்டும் ஒன்னு அதாவது அவனுக்குத்தான் தானம் செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டது இரண்டு அப்பேற்பட்ட உத்தமனானவன் கிடைக்காவிட்டால் மத்தியமனாயிருப்பவனுக்கு தானம் செய்யலாம் என்று யத்தினால் ஊகித்து சொல்லக்கூடியதாயிருப்பதுடன் அதுவும் விதியாகத்தான் இருக்கிறது விதிகள் நாலு விதம் என்று புலஸ்தய ஸ்மிருதியில் சொல்லப்பட்டிருக்கின்றன அத்ருஷ்டார்த்தோ விதிப்பிரோக்தோ திருஷ்டார்த்த சிதீயக உப உபயார்த்திரு ஸ்வர்க்கம் முதலிய அதிருஷ்டமான நேரில் தெரியாத பலன்களை சொல்வது ஒன்று திருஷ்டமான முதலிய பலன்களை சொல்வது இரண்டாவது மேலே சொல்லிய இரண்டு விதமான பலன்களையும் சொல்வது மூன்றாவது நியாயத்தின் மூலமாக ஏற்படுவது நாலாவது உத்தமன் இல்லாவிட்டால் கொடுக்கலாம் என்பது நியாய மூலகமானதால் மேலே சொல்லியது நான்காவதான விதியாக இருக்கிறது இந்த அர்த்தத்தை சொல்வதுடன் ஏற்கனவே நாற்பத் நாலாவது ஸ்லோகத்தில் வந்த நான் ஏபியஸ்து கதாச்சன என்பதை பற்றியும் விவரித்து அடுத்தற்போல் சொல்லுகிறார் நாப்பத்தி ஏழு ந கீர்த்தய தினமானி மந்திரராஜம் நவேத்யான் பசுத்து தஸ்மை தத்தம் நிரார்த்தகம் எவனொருவன் இந்த நாமங்களை சொல்லாமலும் மந்திரராஜத்தை அறியாமலும் இருக்கிறானோ அவன் பசுவுக்கு சமமானவன் என்று அறிய தகுந்தவன் அவனுக்கு கொடுத்தது அர்த்தம் இல்லாதது பிரயோஜனமற்றது உன்னை இங்கு நாமசகசிரம் மந்திரராஜம் இவ்விரண்டை பற்றி மட்டும் சொல்லப்பட்டிருந்த போதிலும் சக்கரராஜத்தை பற்றியும் சேர்த்து சொல்லப்பட்டதாகத்தான் அறிய வேண்டும் எப்படி அவை மூன்றும் உடையவனை பாத்திரன் என்று சொல்லப்பட்டதை அனுசரித்து அந்த மூன்றும் சேர்ந்தாற்போல் இல்லாதவர்களையெல்லாம் இங்கு பசுவென்று சொல்லப்பட்டது மந்திரராஜ தெரிந்தான் சராஜத்தின் தெரிந்தவனாக இருக்கக்கூடும் தெரியாதவன் என்று இங்கு சொல்வதால் உள்படுத்தி பசுவை சாதாரணமாக குறிக்கும் அது தவிர வித்யாவிஹீன பசு என்றபடி வித்திய இல்லாதவனையும் பசுவென்று சொல்லப்படும் அந்த அர்த்தத்தில் ஸ்ரீவித்ய இல்லாதவனை இங்கு பசுவென்று சொன்னதாக சொல்லலாம் மோட்சத்திற்கு ஒரே முக்கியமான காரணமாக ஸ்ரீவித்யைத்தான் வித்ய என்ற பெயருக்குரியதென்றும் அதைத் தெரிந்தவன்தான் வித் வித்வரன் என்று சொல்ல படக்கூடியவன் என்றும் பிரம்மாண்ட புராணத்தில் லலிதா திருஷதியில் சொல்லப்பட்டிருக்கிறது ந சில்பாதி ஞான யுக்தே வித்வத் சப்த பிரயுததே மோக்ஷை கஹேது வித்யாவான் யுச வித்வானி தீர்யதே மோக்ஷை கஹேது வித்யாச்சி வித்யா நாத்ரசம்சய ஊன மேலே சொல்லிய ஆறு பேர்களில் சக்கரம் நாமம் மந்திரம் இம்மூன்றும் உடையவன் உத்தமன் என்றும் அம்மூன்றுமில்லாதவன் பசுவென்றும் ஏற்பட்டுவிடுகிறது பாக்கி நால்வராகிய மந்திர பிளஸ் சக்கரம் மந்திரம் நாமம் மந்திரம் மட்டும் நாமம் மட்டும் இவையுடையவர்களில் முதல் மூவர் மந்திரம் தெரிந்தவர்கள் அப்படி அவர்கள் வித்தியை தெரிந்தவர்களாயிருந்தாலும் சக்கரார்ச்சனம் நாம கீர்த்தனம் இவ்விரண்டையும் செய்ய அதிகாரிகளாயிருக்கையில் அவ்விரண்டையும் செய்யாதிருப்பதால் வித்தியை இருந்தும் இல்லாதது போல் ஆகிறது ஆகவே அவர்கள் வித்யாகீன பசுகு என்று சொல்லப்பட்ட பசுத்துல்லியர்கள்தான் மந்திரம் தெரியாமல் செய்கிறவனோ செய்கிறவனோவென்றால் அவன் நாலுகால் பசுவுக்குத் துல்லியமானவன் நாலு நிரார்த்தகம் அர்த்தமில்லாதது அர்த்தம் என்பதினால் தரமதம பாவங்களோடு கூடிய பலன்களை சொல்லப்பட்டது சத் பாத்திரமானவனுக்கு தானம் செய்தால் விசிஷ்டமான உத்கிருஷ்டமான பலன் கிடைக்கும் மத்தியமான பாத்திரனுக்கு கொடுத்தால் சாமானியமான பலன் கிடைக்கும் பாத்திரமே இல்லாதவனுக்கு கொடுத்தால் பலனே கிடையாது என்று சொல்லப்பட்டது மேலே சொன்ன ஆறு பேர்களில் நாமம் பிளஸ் மந்திரம் சக்கரம் பிளஸ் மந்திரம் மந்திரம் மட்டும் நாமம் மட்டும் இவ்விதமாக உடையவர்கள் மத்தியமர்கள் அவர்களுக்கு தானம் செய்வதனால் ஏற்படும் பலனானது வரிசைக்கிரமமாக கிரமமாக குறைந்து கொண்டு வரும் இவ்விதம் தானத்திற்கு பாத்திர பாத்திரர்களாயிருப்பவர்களை பற்றி சொல்லிவிட்டு அதனால் ஏற்படும் முடிவை தெளிவாக சொல்லுகிறார் பரீட்சிய வித்யா விதுஷகா தேவியோ தத்யாத் விசேக்ஷனகா ஆகையினால் புத்திமானாயிருப்பவன் வித்தியை தெரிந்தவர்களை பரீட்சித்து சீர்தூக்கி தாரதமியத்தை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் ஒன்னே வித்யா விதுஷக பரீக்யா ஸ்ரீவித்ய விஷயத்தில் வித்யமா வித்வானாயிருப்பவ இருப்பவர்களை அதாவது வாஸ்தமகம் வாஸ்தவமாக உள்ளபடியே உபாசனையோடு இருப்பவர்களை பரீட்சித்து என்று அர்த்தம் அதாவது அவர்கள் ஸ்ரீவித்யை தெரிந்தவர்களாக இருந்த போதிலும் உபாசனையில் மற்ற அம்சங்களான சக்கரராஜார்ச்சனம் நாம கீர்த்தனம் என்ற இரண்டையும் உடையவர்களா என்று சோதித்து பார்த்து அப்படி உடையவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பது தாத்பரியம் ரெண்டு தேப் என்பதற்கு அவர்களுக்கு மேலே சொல்ல உபாசனையில் மூன்று அம்சங்களை உடையவர்களுக்கு என்று ஒரு அர்த்தம் அல்லது மேலே சொன்ன ஹேதுக்களால் என்று அர்த்தம் சொல்லலாம் மேலே சொல்லியபடி உபாசனையின் மூன்று அம்சங்களையும் பொருந்தியவன்தான் சத்பாத்திரன் என்று சொல்லப்பட்டதாலும் மற்றவர்களிடத்தில் சத்பாத்திரத்தை இல்லா பாத்திர சத்பாத்திரத்தை இல்லா இல்லாததாலும் பாத்திரமாயிருப்பவருக்குத்தான் தானத்தை செய்யும்படி சொல்லப்பட்டிருப்பதாலும் பாத்திரமில்லாதவர்களுக்கு தானம் செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்டிருப்பதாலும் இந்த காரணங்களைக் கொண்டு புத்திமானானவன் ஸ்ரீ ஸ்ரீவித்யோபசீவி வித்யோபாசகர்களை பரீட்சித்து தானம் செய்யவேண்டும் என்று சொல்லப்பட்டது இனிமேலே சொல்லிய மூன்று குணங்களும் சத்பாத்திரத்தை சத் இப்படி இன்றிய எப்படி இன்றியமையாததாக அம்சங்களாக இன்றியமையாத அம்சங்களாக இருக்கின்றன என்று காட்டுவதுடன் அவற்றையே பரஸ்பரம் உபவான உபமேயங்களாகச் சொல்லி அதன் மூலமாக அவை மூன்றும் சர்வோத்தமமானவை என்பதாகவும் சொல்லுகிறார் 48. ீமராஜசோமோதே தவிர நாஸ்தி கடோவத்தொம்போது ரகஸ் நாம சகசிர்துதி ஸ்ரீ மந்திர ராஜத்திற்கு சமமான மந்திரம் எப்படி இல்லையோ லலிதாம்பாளுக்கு சமமான தேவதை எப்படி இல்லையோ அதே மாதிரி ஹே கடோத்பவா இரகசிய நாம சாகஸ்திரத்திற்கு சமமான ஸ்தோத்திரமும் கிடையாது ஒன்று அதாவது மந்திரங்களுக்குள் ஸ்ரீவித்தியையும் தேவதைகளுக்குள் லலிதாம்பிக்கையும் நாம சகசிரங்களுக்குள் இரகசிய நாம சகசிரம் ரகசிய நாம சாகசிரமும் உத்தமம் என்பதாக சொல்லப்பட்டது அந்த வகையில் சர்வோத்தமாயிருப்பதுடன் அப்படி உத்தமமாயிருப்பது எதுவும் மாதிரி என்றால் இம்மூன்றையும் தான் ஒன்றுக்கொன்றை உபமான உபமேயங்களாகச் சொல்ல தவிர வேறொன்றையும் சொல்வதற்கில்லை என்றும் சொல்லப்பட்டது இரண்டு ஸ்ரீசக்கரமே லலிதாம்பிகையின் ரூபமாக இருப்பதால் இங்கு ஸ்ரீசக்கரத்திற்கு சமமான சக்கரம் எப்படி இல்லையோ என்று சொல்லாமல் சக்கர ரூபி சக்கர ரூபிணிகளான தேவதைகளுக்குள் லலிதாம்பிகையின் இதற்கு மேலே இந்த ஸ்தோத்திரமானது உபாசக உபாசகர்களாயில் உபாசகர்களாக இல்லாதவர்களுக்கும் தர்மத்தை கொடுக்கும் தர்ம பிரதம் என்பதாக சொல்லப்பட்டது லிக்கித் புஸ்தேயஸ்து நாம சாஹசிரமுத்தமம் அம்பது சமர்ச்சயத் சதா பக்தியா தசிய சுந்தரே எவனொருவன் இந்த உத்தமமான நாமசகசிரத்தை புஸ்தகத்தில் எழுதி அதை எப்போதும் பக்தியுடன் பூஜிக்கிறானோ அவனிடத்தில் ஸ்ரீ சுந்தரியானவள் சந்தோஷமடைகிறாள் ஒண்ணு ய ஹ உபாசகனோ உபாசகனில்லையோ யாராயிருந்தாலும் என்று அர்த்தம் உபாசகனாயில்லாதவனுக்கு நாம கீர்த்தனம் செய்வதற்கு அதிகாரமில்லாமற் போனாலும் அவன் இந்த நாமசகஸ்திரம் எழுதிய புஸ்தகத்தை அர்ச்சிப்பதற்கு அதிகாரமுடையவன் என்பதில் யாதொரு தடையும் இல்லை ரெண்டு சதா உயிருள்ள வரையில் மூணு இப்படி அனுபாசகனாயிருப்பவனுக்கே இவ்விதமான பலன் சொல்லி இருக்கும்போது அதையே உபாசகன் செய்தால் அதற்கு பலன் அதிகமாயிருக்கும் என்று சொல்ல தேவையில்லை மேலும் சகஸ்திரம் எழுதிய புஸ்தகத்தை பூஜித்தாலேயே அம்பாளுக்கு சந்தோஷம் ஏற்படுவதாக சொல்லப்படுகையில் அதை கீர்த்தனம் செய்தால் அம்பாளுக்கு ஏற்படும் பிரீத்துக்கு அளவே இல்லை என்பதாக நான் தெரிந்து கொள்ள வேண்டியது ஆகவே இங்கு சொல்லியதல் நான் கீர்த்தனத்தின் அவசியத்தையும் விசேஷ சொல்லியதாக அறிய வேண்டும் ஆகினால் கீழே ஐம்பத்தொன்னாவது ஸ்லோகத்தில் தஸ்மாகத் உபாசகோ நித்யம் கீர்த்த ஏ என்று சொன்னபடி உபாசகன் இதை தன் உயிருள்ள வரையில் தினந்தோறும் கீர்த்தி இதை பற்றி அதிகமாக சொல்லி என்ன கும்பசம்பு ஒன்னு நூற்றம் சர்வ தந்திரேஷு தஸ்மாத் உபாசகோ நித்யம் கீர்த்த ஏதி தரா சமஸ்தான இதற்கு சமமான இதை ஸ்தோத்திரம் கிடையாது ஆகையினால் உபாசகனானவன் இதை ஸ்ரத்தையுடன் தினந்தோறும் உயிருள்ள வரையில் கீர்த்தனம் செய்ய வேண்டாம் ஒன்று நாமசகசிரத்தின் உபயோகம் மூன்று விதமானது நாமங்களில் அர்த்தங்களை பூர்ணமாக அறிந்து கீர்த்தனம் செய்வது ஒன்று அவ்வித அர்த்தங்களை அறியாமல் கீர்த்தனம் செய்வது இரண்டாவது இந்த இரண்டு விதங்களும் முடியாமல் புஸ்தகத்தில் எழுதி அதை பூஜி து ரெண்டு அர்த்த கீர்த்தனம் செய்வதுதான் உத்தமமானது என்ற வசனத்தில் சொல்லப்பட்டது குருமுகத்தினால் அத்தியாயனம் பண்ணுவதைத்தான் குறிக்கும் குருவின் உபதேசம் இல்லாமலே வேதத்தை சொல்ல முடியுமானாலும் அவர் மூலமாக ஏற்படும் அர்த்த ஜஞான முக்கியமானதால் அவரிடத்தில் தான் வேத செய்ய வேண்டும் அதே மாதிரி இங்கு என்ற பதமானது அர்த்த ஜத்தோடு கீர்த்தனம் செய்ய வேண்டும் என்று சொல்வதாக அர்த்தம் பண்ணுவதற்கு யாதொரு விவாதமும் இருக்க முடியாது உபாசக அர்த்தத்தோடு ஒரு நாமத்தை சொன்னாலும் கூட கல்பகோட்டி காலம் ஸ்ரீ லலிதாம்பாளுடைய வசிப்பான் என்பதாக தேவி புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த சொல்வதானது அனைந்த சாம்பலில் ஆூதி பண்ணினால் எப்படி ஜுவலிக்காதோ அம்மாதிரியானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது மேலே சொல்லிய இரண்டு ஸ்லோகங்களும் முறையே அர்த்த ஜஞ்சானத்தை புகழ்வதும் அர்த்த இகழ்வதும் சொல்லுகிறவை ஆயினும் அர்த்த சம்பாதிக்க சாமர்த்தியம் இல்லாதவன் இந்த நாமசகிரத்தை சாதாரண வாது செய்ய வேண்டும் அர்த்தத்தோடு கூடிய பதங்களையே வாசித்தாலையே அவற்றிற்கு சக்தி உண்டு என்பதாக ஆக்யாதான அர்த்தம் சக்தி சகாரிணி என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதனால்தான் யோர்த்தக் இத் சகலம் பத்ரமஸ்னு ராக ராக மேத்தி ஜான விது தபம் அர்த்தத்தை தெரிந்தவன் சகலவிதமான மங்களங்களையும் அடைந்து ஞானத்தால் போக்கப்பட்ட பாபங்களை உடையவனாய் ஸ்வர்க்கத்தை அடைகிறான் என்ற சுதிவாக்கியத்தால் அர்த்த ஜானத்தினால் பூர்ணமான பலன் கிடைக்கையில் சப்தஞ்சானம் மட்டுமிருந்தால் அந்த பூர்ண பலனில் கொஞ்சமாவது கிடைக்கும் என்பதாக அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கிறது நாளை இதே விதமான நியாயத்தினால் நாம சாகசிரத்தை வாசிக்கக்கூட தெரியாதவன் சப்தஞ்சானம் இல்லாதவன் அதையுடைய புஸ்தகத்தையாவது சம்பாதித்து பூஜிக்கலாம் என்று ஏற்படுகிறது அர்த்த ஜஞ்சானம் இல்லாமல் உச்சாரணம் மட்டும் செய்தால் அது அடுத்த ஜென்மத்தில் அர்த்த ஜஞானத்தை கொடுப்பது போல் புஸ்தகத்தை சங்கிரகம் செய்து பூஜித்து வந்தால் அதுவே அடுத்த ஜென்மத்தில் உச்சாரணம் செய்யும் சாமர்த்தியத்தை கொடுக்கும் இம்மாதிரியான காரணத்தினால்தான் சம்பிரதாயத்தை அனுசரிக்காமல் செய்யப்படும் உபாசனையானது மறு ஜென்மத்தில் சாங்கமும் சம்பிரதாய சுத்தமுமான கொடுக்கும் என்பதாக தந்திரராஜ முதலியவர்களில் சொல்லப்பட்டிருக்கிறது அஞ்சு ஆகவே புஸ்தகமும் தர்ம பிரதான காரியம் தான் தவிர அதை உபாசகனாய் இல்லாதவன் செய்யக்கூடாது என்பதான நிஷேதம் யாதொன்றும் இல்லையாகையால் மறுஜன்மத்தில் உபாசனை செய்யும் பாக்கியம் கிடைப்பதை உத்தேசித்து அனுபாசகன் புஸ்தகார் செய்யலாம் உபாசகனாயிருப்பவன் யாராவது நாம இருந்தால் அவனும் புஸ்தக சங்கிரகம் செய்து அர்ச்சிக்க வேண்டும் உபாசகனுக்கு சொல்லப்பட்டிருக்கும் விதியை அவன் அதனால் அதாவது புஸ்தக்சனத்தின் மூலமாய் தன்னால் இயன்ற முறையில் அனுஷ்டித்ததாக ஆகுமாகையால் அவனும் புஸ்தக்சனத்தை அவசியம் செய்ய வேண்டும் ஆறு இவ்விதம் அனுபாசகன் கூட நாமசகசிரம் அடங்கிய புஸ்தகத்தை பூஜிக்கலாம் என்று சொல்லப்படுவதில் அது குல புஸ்தகி கோபயே என்ற கல்பசூத்திர வசனத்திற்கு விரோதமாயிருப்பதாக தோன்றலாம் குல அதாவது குலாச்சாரத்தை பற்றிய புஸ்தகங்களை ரகசியமாக வைத்து காப்பாற்ற வேண்டும் என்று அந்த வாக்கியத்தின் தாத்பரியம் அதிகாரம் அவை கிடைக்காத விதமாய் காப்பாற்ற வேண்டும் என்றும் இல்லாவிட்டால் யோகிகளின் சாபம் ஏற்படும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி இருக்க அனுபாசகன் புஸ்தகாச்சனம் எப்படி அதிகாரமுடையவனாக ஆவான் என்று தோன்றக்கூடும் என்ற மறு ஜன்மத்தில் உபாசனையை கொடுக்கும் அதிருஷ்டார்த்தத்தோடு கூடியது ஏழு உபாசகர்களுக்குள் நாம படனம் செய்ய சக்தியற்றவர்களாயிருப்பவர்கள் புஸ்தக்சனத்தையாவது அவசியம் செய்யவேண்டும் என்பது சுலபமாக ஏற்படுகிறது இதே நியாயமானது இந்த நாமசகசிரத்தின் அர்த்த ஜஞானம் கிடைப்பதற்கு உபாயமாயிருக்கும் இந்த பாஷ்யத்தை வாசிப்பதன் பற்றியும் பொருந்தும் என்ற எண்ணத்துடன் பாஸ்கரராயரால் தன் பாஷ்யத்தின் முடிவில் பின்வருமாறு சொல்லப்பட்டிருக்கிறது அம்ப தோர் பாஷ் ஆன்நாத்தமே நைனப் பரிசீலயே புத்தகி சோதி தலிதோயா இதனர்த்தமானது உங்க சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கவோம் எட்டு இவ்விதம் இந்த நாமசகஸ்திரமானது அனுபாசகர்களுக்கு இக்ஷமாயிருக்கும்போது அது உபாசகர்களுக்கு இரட்சமாயிருப்பதை பற்றி சொல்ல வேண்டியது அனாவசியம் என்பதாக இதுவரையில் சொல்லியதெல்லாம் முடிவுகட்டி பகுமாத்திமுக்தேன கீர்த்த ஏத் இதமாதராத் என்று இங்கு சொல்லப்பட்டது இதற்கு மேல் மிகவும் உத்கிருஷ்டமான தர்மத்தை கொடுப்பதும் முன் ஆறு ராசிகள் முதலான அளவினால் கூட புத்தினால் அறியக்கூடாத பலத்தை கொடுப்பதுமான பிரயோகத்தை பற்றி சொல்லுகிறார்